சின்ன புத்தி இருக்கிற வரைக்கும் இருந்தாலும் கூட அவன் கட்டுப்பட்டுதான் ஒத்துக்கோங்க பயன்படுத்துவதில் உள்முக விருத்தி வந்து பரிச்சின்ன விருத்தியாக நிற்காமல் அபரிச்சின்ன விருத்தியாக அந்த பரிணாமம் அடையும் போது தான் அந்த அபியாசிக்கு வெளிவகாரங்களில் பிரிதி வருகிறதில்லை உள்முக நாட்டம்தான் இருக்கும் பிராரத்தம் எழுத்தாலும் கூட பிராரத்த அனுசாரமாக அதற்கு காய் செய்துட்டு மீண்டும் உள்முகம் வந்துடும் அதான் அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு முன்னாலே விளக்குன்ற மாதிரி கொண்டு போயிடும் ாலும்ட பிரகாசிக்கிறதுல அராத செயல்படுத்துறதில்லை எந்த ஆசை வந்தாலும் அடைக்கிறோம் பலபராதம் உச்சையிலே பலபராதம் கொடுத்தா மூச்சை தோல்வியடைஞ்சவர்கள் சரி போனா போட்டு விட்டுறதுதான் ஆகவே அபியாசிக்குள்ள லட்சணங்கள் அதனால தான் பிரத்ய ஆத்மா உள்ளே இருக்கிறது என்று அதிஷ்டானி ஞானம் வந்த பிறகு அதே எங்களு பிரமத்துக்கு அனிமாய் அண்ணாமல் இருக்கிறது என்ற ஒரு பாவனையும் அருமையானால் அகண்டாக அறிவித்திருப்பார் அப்படின்னா பரமாத்மா அல்ல கோடசனே பிரடசன் என்ன இப்படி ஒரு பாவனை வரணும் இதுவரைக்கும் வரலையோ அது வரைக்கும் வெளிமுக நாட்டம் தான் இருக்க முடியாது உள்முக நாட்டம் வரதே இல்லை ஜடமாகி அறிவற்று தோற்றுகின்ற ஜகங்களையும் செயற்கை அறிவாக ஊற்று மடமான இயற்கை மூன்று வகையான உடல்களினையும் இயற்கையான நமக்கறிவே வடிவல்லாமல் இடமா மற்றொரு வடிவம் இல்லாததால் நாம் மாத்திரன் என வென்றும் சிந்தை செய்வாய் சின்மாத்திரன் சித் மாத்திரம் சித்தன் அறிவு மாத்திரம்கரம்னால தகரம் ஜமாக அறிவு அற்று தோற்றுகின்ற ஜங்கள உலகம் ஜடம் தான் அறிவு கிடையாது அப்படி இருக்கின்ற அந்த உலகங்களையெல்லாம் செயற்கை அறிவாக ஒற்று அது பிரம்மத்தோடு அதாவது அதிர்ஷ்டான தேதனத்தோடு சம்பந்தப்பட்ட காரணத்தினால அது செயற்கை அறிவு தான் இருக்காது இயற்கை அறிவு கிடையாது அதனால கிடையாது இந்த கருவி பேசுதுன்னு சொன்னா கரண்டு சம்மந்தது இது நிச்சயமா பேசக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது அதுபோல செயற்கை அறிவாக ஒற்று மடமானது அரும் இயற்கை அறிவில் அஞ்ஞானத்தின் ஆசாங்கம் பண்ணக்கூடிய இயற்கை அறிவிற்கு அதிஷ்டான சைதன்யம் எனும் அதிலே அதுபோல மூன்று வகையான உடல்களையும் இயற்கையான இடமான அறிவாகி மூன்று வகையான உடல்கள் தோளம் தூச்சுவம் காலம் என்று சொல்லப்படும் மூன்று வகையான உடல்கள் இயற்கையான இடமான அறிவாகி காணான் என்ற மூன்று உடல்களையும் இயல்பாகவே மற்றொரு தூண்டுதல் இல்லாமல் காணக்கூடிய அறிவு இருக்கு காணான் என்ற இயல்பான நமக்கு அந்த அறிவடிமா இருக்கிற நமக்கு அறிவே வடிவல்லாமல் இது அறிவு குணம் சொல்லுவாங்க நெயாகிரி மதத்தில் ஆத்மாவுக்கு அறிவு குணம் அம்மா அது மூல பிரகத்திக்கு குணமே கூடிய ஆத்மா குணமே குணங்கள் எல்லாம் மயா காரியங்கள் அதுக்குதான் குணங்கள் ஆத்மா கிடையாது ஆத்மா குணாதிதன் குணரகிதன் என்று சொல்லப்படுது இயல்பான நமக்கு அதே சுபாவமாக அறிவே அறிவே சுபாவமாக இருக்கின்ற கல்கண்டுக்கு எப்படி இனிப்பே சுபாவமாக அப்படி போல அறிவே வடிவம் அறிவே அதனுடைய சொருவம் அல்லாமல் திடமா மற்றொரு வடிவும் இல்லாததால் உறுதியாக சொல்லும்போது மற்றொரு அறிவே கிடையாது இது போட்டி போடக்கூடிய அறிவு எதுவுமே கிடையாது நான் எப்படி இருக்கும் சென் மாத்திரன் அறிவுடைய மட்டுமே இருக்கின்றவன் என்ன என்றும் சிந்தை செய்வாய் இப்படி எப்போதும் நீ சிந்தை செய்யணும்னா அனுசந்தானம் தொடர்ந்து சிந்தனை பேர் இப்படி எல்லாம் எவ்வளோக்கு சிந்தனை பண்றோமோ அது ஜனமாக அதே ஒவ்வொரு பாட்டும் ஒரு விதமாக சொல்லிட்டு எட்டு மந்திரங்களுக்கு பாடல்கள் ஒவ்வொரு பாட்டும் இவ்வளவு விவகாரங்களுக்கு இடையேயும் அது ஒரே மாதிரி இருக்குது மாத்திரமாவே இருக்கிறது அறிவிடமாவே இருக்கிறது அப்படிப்பட்ட வசதி கனமழை கேட்டேன் எப்படி வரும் அறிக்கை கூட வராது அப்புறம் இன்னொரு கால் எப்படி வரும் அவ்வினையாளரோடு பயில் வகை மற்றொரு கால் மாணாக்கர் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட நேற்று பாடம் என்ன இழந்தது இப்படியா கொஞ்சம் சொல்லலப்ப என்ன மறந்து போச்சு அவன் எனக்கு இது மறுச்சு நீ சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கலந்துகிட்ட ஒன்னொரு கால் வருமா பாதியாச்சு முழு எப்போ செவ்விதின் உரைப்ப அவன் எவ்வளவு சாமர்த்திய சொல்றாங்களோ மையர் புலவை மற்ற ஒரு மற்றொரு கால் வரும் அப்ப மையவே மான்புடை தான் சொல்லும் போது படிக்கும் போது அதான் உஷாவல் சொல்லும் போது மற்றொரு கால் வரும் அப்போதான் புலமை திறன் உண்டாகும் சொல்ற இது ஜீவ சுபாவம் சொல்ற சூத்திரம் உண்டு இருக்கும்போது நீ கவனமா கேட்டாலே கால் வாசி நீ கவனமா கேட்கறதும் இல்லை வீட்டில் என்ன தெரியலையே பட்டுகளாகும் மற்றொருப்ப மற்றொரு காலம் மையமே மான்புளை தாங்க கல்வி முறை அப்படி கல்வி முறை இருக்கும் போது நான் வந்து அது மோதி பண்ணலன்னா மூணு திறன் எப்படி வரும் ஒருபோது வராது அதனாலதான் மோசி பண்ணி பாருங்கிறன் பாடபடிகள் தூண்டுதல் இந்த வத்தையே நோக்காய்த் தோன்றும் நாளே தத்துவங்கள் வழி நோக்காயிரென்று இனமுடன் தோற்று மேல் தத்துவங்கள் இருவகையாம் ஐயேழும் தினங்களோறும் ஊன திரிவித பத்தைகளினும் தோன்றி ஒளிகையினும் கூட தானே இனமெலா நித்தியமாய் நிலைமையுற்றே இருக்கின்ற நாமே சத்த ஒரு வாய் ஒவ்வொரு வாழும் நான் நாம வரும் அன்னை சொல்றதே இல்லை சத்தை பற்றி வளர்க்கிறார் நான் என மூன்று அவத்தையினும் நான் மூன்று அவசியில நான் கண்டேன் கேட்டேன் தொட்டேன் போகித்தேன் என்று விவகாரம் பண்றோம் சொப்பன இதே மாதிரி அங்கேயும் விவரம் பண்றோம் உள்ளூர் கற்பனா சைதனம் எடுத்துக்கொண்டு விவகாரம் பண்ணுறோம் அப்புறம் சுழித்திய அவசிய நான் இல்லையா நான் சுகமாய் தூக்கினேன் ஒன்று தெரியவில்லை நான் இருக்கியம் ஆ மூன்று நான் நான் என்கிற விவகாரம் போகிறதில்லை உள்நோக்காய் தோன்றும் அப்போ இதெல்லாம் வெளிநோக்கும் உள்நோ வெளிநோக்கம் சொல்லியாச்சு உள்நோக்காய் தோன்றும் நாலே தத்துவங்களில் தத்துவங்கள் நாலே இருபத்தேழு தத்துவங்கள் இருபது தத்துவங்கள் வெளிநோக்காய் இதெல்லாம் என்ன பண்ணது வெளிநோக்கம் உடையதாக இருக்கிறது மூன்று அவஸைகள் சுழித்த அவசிய இருந்தாலும் வெளியில் வந்த பிறகு நான் சொல்றோம் ஈது என்று வெளிநோக்கில் எப்படி செய்யறோம் அப்படின்னு சுட்டி காட்டுறோம் இதே வெளிநோக்கம் உள்நோக்கம் இது என்னது இது இப்படிப்பட்டது வெளிநோக்கமாச்சு ஈது என்று இனமுடன் தோற்றும் ஏழு தத்துவங்கள் ஏழு தத்துவங்கள் என்ன பஞ்சபூதங்கள் அஞ்சு மாயை மாயா பிரதிவன் ஈஸ்வரன் ஆகிய ஏழு தத்துவங்கள் ஆச்சு முப்பத்தி தத்துவங்கள் இருக்கு தத்துவங்கள் இருவகையம் ரெண்டு பெருப்போம் சுடுத்துகிற நான் நான் விவரம் பண்றது இருபத்தி ஏழு தத்துவங்கள் தனக்கு வெளியில இருக்கின்ற தத்துவங்கள் ஏழு அது இது சுட்டி அறியக்கூடிய தத்துவங்கள் பஞ்சபூதம் சுட்டி அறிகிறோம் மாயை ஈஸ்வன் சுட்டு அறிகிறோம் இருவகைகள் தோன்றி இழிவு பொருந்திய மூன்று அவத்தைகளும் தோன்றுகின்றன இப்போ மூன்று அவசைகளில் இருபத்தி ஏழு தத்துவ செயல்படல அந்த ஏழு தத்துவம் செயல்படுது முப்பத்தி அஞ்சு செயல்படுகின்றன மூன்று அவசையில தோல விவகார ஜக்கர அவசையில் முப்பத்தஞ்சும் நன்றாக செயல்படுகிறது இப்படி வாசனையாக சொப்பனா அவசியம் செயல்பட்டுதான் இருக்குது அங்கே மாதிரி உலகம் இல்லையா இல்லையா ஈஸ்வரன் இல்லையா எல்லாம் வாசன ஆர்வமாக மூன்று அவசியங்கள் ஆனால் சுழ்த்திய அவசையில் இது ரெண்டுமே ஒடுங்க நிலையிலும் நான் தூக்கமாய் தூங்கினேன் எல்லா அவசியம் இருக்குது அந்த அதனாலே ஐயே முப்பத்தஞ்சும் இனங்கடுவரும் இழுவ பொருந்திய திருவித அவத்தேகளினும் தோன்றி ஒழியாமையினும் அது நீங்க மாட்டேங்கு ஒடுகும் அப்படி நீங்கினாலும் கூட அது விவகாரம் பண்ணி அது நீங்கினாலும் கூட கூட ஒழியாமல் அதோட போறதில்லை இந்த வஸ்து ஒரு வஸ்து இருக்கு முப்பத்தாறாம் தத்துவம் அது நீங்கனாலும் இது நீங்கிறது அது இருந்தாலும் கூட இதுவும் ஒட்டுறதில்லை ஒும் நீங்கமாய் இழிவில்லாது நித்திய உருசுவது முன் நான்கு அபாவங்களில் இன்று இருப்பது நித்தியமன் சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட நித்தியமாய் நிலைமையுற்றியே இருக்கின்ற எப்போது ஒரு நிலையாக பொருந்தி இருக்கின்ற நாமே சத்துவருவாய் சத்து என்ன இருப்பு தன்மையுடையது தத்துவங்களும் தோன்றும் போதும் ஒன்றும் போதும் அழியும் போதும் அல்லது ஒழுங்கும் போதும் முப்பத்தாறாம் தத்துவம் ஆகிய சத்து எதுவுமே ஆகறதில்லை இப்போ ஒரே படித்தனமாக இருப்புத்தன்மையோடு இருக்கிறது ஆகவே நாம் சத்து நிச்சயிக்கப்படுகிறது மாதி காரணேசுரோடு வைசுவானரன் முதலதாய் மண்ணுபர மாங்கிச நீருகாரிய வீசவகையுடன் விராட்டாதியாய் திறமான சுத்தமீரான் சக்திபேதங்கள் சரிசீவராயிருந்து திகழுவருடன் சரியதாய் இலகஞான யோகங்களைச் செய்த திகழையும் கரண் வேளநாதியா நுதனேஸ்வரர் மிக கருதி இவர் நிற்பாதியாய் கதிர்ஞான யோகம் செய் நந்தி தண்டி சாதி கணயோகி கற்கும் பேராய் உரமான நமல அவர்களோரோ அந் ஓரோர் காலந்தனி உதிப்பதால் உண்மையை உண்மையளதால் உயர்வாம் அகன்ற சித்துருவாம் ஆகின்ற நாம் குரு நிரீஸ்வரன் ஆமேங் அச்சனாவதிகளை நாற்பத்தாறாவது பாட்டு நிரீஸ்வரன் சொல்ற நாமெல்லாம் பந்தப்பட்டிருக்கோம் நினைக்கிறோம் ஈஸ்வரன் வேறு நாம் வேறுன்னு நினைக்கிறோம் ஏன்னா அப்படி இல்லை நம்மளுடைய உண்மை சொல்றோம் ஈஸ்வர சம்பந்தம் இல்லாதது அப்படிங்கிறார் அது எப்படி என்பதை விளக்கிறார் வரமான காரண காரணேஸ்வர் காரணேஸ்வரர் காரணீஸ்வரன் சொல் காரணபிரமன் அதாவது காரணேஸ் காரணேசபிரமாதி காரணபிரமாதின்னு அர்த்தம் அன்மையை பண்ணிக்கணும் வரமான காரணபிரமாதிஸ்வரரோடு உயர்வு பொருந்திய காரணபுரமும் சொல்லக்கூடிய அவர்கள் முதலாக சுரர் தேவர்கள் இருக்கிறார்களே வரிசையாக சொல்லிட்டு வரேன் வைஸ்வானன் முதலதாய் வைஸ்வானன் சர்வ சுர நர திரியக்காதி அறிமுகியாக இருப்பது வைசன் பேரும் சுரர்கள் நரர்கள் திரியக்காதி இந்த மிருகங்கள் பச்சை அகிரனிவர்கள் எல்லாவற்றோட அறிவானவோடு கூடி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு வைஸ்வாதன் பேரும் முதலதாய் மண்ணு நிலை பெற்ற மேலான ஒருசர்கள் அதாவது அங்கங்களாக விளங்கக்கூடியவர்கள் ஈஸ்வரர்கள் யாரு காரியர்கள் ஒருவர் தான் இந்து மத்த ஒருவர் பல கடவுள் சொல்றாங்க அவங்க உறுப்புகள் சொல்லப்படும் மனிதன் ஒண்ணும் சொன்னாலே அப்புறம் எத்தனை பேரும் இருக்குது கையால் முறுக்கு நாக்கு சொல்கிறோமே இல்லையா இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தொழில் பார்க்குதா இல்லையா அந்த பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தொழிலும் மறுதொழில் பார்க்காது மறுகுணத்தை கிரகிக்காது தனித்தனியாக இருக்குது அப்போ இருந்தாலும் கூட உச்சி உள்ளங்கால் வரைக்கும் அபிமானிக்கிற ஒரு ஜீவன் தான் இருக்கும் அது ஒரு ஜீவன் தான் நான் நான் என்று உச்சி உள்ளங்கால அபிமானிக்கணும் ஆனாலும் வெவ்வேறு தான் உறுப்புகள் வேறு உறுப்பு எதுவும் உறுப்புக்கள் மயன் சம்பந்த உறுப்புகள் சொல்லும் போது இந்து மதத்தினுடைய தலையாய கருத்து அதீரம் ஒன்றே ரெண்டு அல்ல என்பதுதான் தலையாய கருத்தை விளக்கிறார் அதாவது காரணப்பிரும்பும் முதலாக உள்ள எல்லா தேவர்களும் எல்லா ஒன்று அது எப்படிங்கிறத வளர்க்கிறார் முதல்ல வைசுவானன் அந்த எல்லா தோர்களுக்கும் தெய்வம் வைசுவர் ஒவ்வொன்று அய்வான தெய்வங்கள் உள்ளன ஆனாலும் எல்லாம் ஒரு காரணபெருமத்தினுடைய அம்சங்கள் தான் அதனால சொல்றார் வைசுவானன் முதலாய் மன்னன் பரம் ஆங்கிசம் அங்கங்கள் ஈரு காரியச வகையுடன் இதெல்லாம் காரியபிரமும் பெருல்லாம் விராட் இரணகற்பம் அவியாகிருதம் இதெல்லாம் இயக்கங்கள் செய்யக்கூடிய ஐமான தெய்வங்கள் ஆபாசார்கள் சொல்லலாம் அதான் விராட்டாதியா என்று சொன்னார் விராட் இணையரப்பம் அவியாகிருதம் விராட் இரணகற்பம் அவியாக சொல்லக்கூடியது மூன்று சேதங்களுக்கு மூன்று ஈஸ்வனுக்கு மூன்று சேதம் உண்டு மூன்று சைலுக்கு அய்மானம் உண்டு ஜீவனுக்கு எப்படி மூணு மூணு ஈஸ்தைகளோ அப்படி ஈஸ்வனுக்கு மூணு மூணு அவஸ்தை உண்டு ஜீவனுக்கு ஈஸ்வம் தேஜசன் பிராக்யன் என்ற மூணு பேர் உண்டு ஜாகரோக சொப்பன சூழித்தாக அவத்தைகளுக்கு தோழ சுற்றி காரணசீரமும் ஒரு சரீரங்கள் இருக்கின்றன அதே போல ஈஸ்வனுக்கு ஒரு ஆட் தோளசீரம் ஒரு ஆட் இரண்பம் சுற்றுசீரம் அவிநாபர்த்தம் காரணசீரம் மூணு சீரங்கள் மூன்றுக்கு அய்வான தெய்வங்கள் இருக்கின்றன வைஸ்வநரன் சூத்ராத்மா அந்தரியாமி சொல்லக்கூடிய அய்மான தெய்வங்கள் இங்க விஸ்வன் இந்த விளக்கங்கள் எல்லாம் அவசியங்கள் சொல்லப்படலை ஆனாலும் குறிப்பா காட்டுறாங்க குறிப்பாக காட்டும் போது அவர்கள் அதான் பிரிச்சு நினைச்சுக்கிறாங்க சைவ சமயத்தில் சிவன் தான் காரணப்பருவம் சிவனை கடுத்தபடி காரிபரமும் சொல்றாங்க வைத்த சமயத்தில் விஷ்ணு காரணப்பருவம் காரிபரவம் அப்ப எத்தனை காரணபுரம் இருக்கிறது ஒவ்வொரு சமயத்துக்கு ஒரு காரணபுரமா அந்த சமயத்தில் பட்டுவர்கள் அந்த விஷ்ணுவையோ அல்ல சிவனையோ காலபுரமாகவும் மற்ற தெய்வங்கள்லாம் காரியபரம் கோணம் சொல்லப்படுது அந்த ஆரம்ப பாடமாது அதன் பிறகு இங்கே வரும்போது எல்லா காரியபிரமங்களும் அங்கங்களாக வைத்துக்கொண்டு கொரே காலபுரம் அங்கீகாரம் பண்ணி இந்த பயிற்சிக்காகத்தான் முன்னாள் அங்க சொல்லு ஆரம்பியில பாருங்க மேல்லைப்பள்ளி தண்ணீர் படிப்பு வர்றதுகள்லாம் இங்கே சுருக்கமா சொல்லுவாங்க விஞ்ஞானம் அது மேல இன்ஜினியருக்குள்ள பாடல்கள் இதெல்லாம் சுருக்க சுருக்கமா சொல்லுவாங்க சுருக்கமே அங்கே முடிவெனும் இல்லையா முடிவு கிடையாது கணக்கு கணக்கெல்லாம் இங்கே ஆரம்பத்தில் காட்டி விடுவாங்க அப்புறம் அங்கே போக போக விசாரமா கணக்கில் சொல்லுவாங்க ஆரம்பம் இதெல்லாம் ஒரு அறிமுகப்படுத்துறது கீழ்ப பாடங்கள் எல்லாம் அதுபோல் இந்த அறு சமயங்களும் ஆரம்ப பள்ளிகாரி தான் அது அறிமுகப்படுது நமக்கு அந்த ஒரு சமயத்தில் சொல்லப்பட்ட அது தலைமையான வழிபாடு இருக்கு உருவ வழிபாடு அது காலபுரமாக கொள்ளுங்கள் மற்றெல்லாம் காரியமாக கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அதையே பிடிச்சுக்கிட்டாங்க அதையே பிடிச்சிக்கிட்டு இதுதான் முடிந்த நிலை மற்றெல்லாம் தாழ்ந்த நிலை சண்டை போடும் சண்டை போடுறேன் ஆரம்பியில் படிக்கிற பையன் விஞ்ஞானத்துக்கு விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி விட ஒரு சில முறைகள் சொல்லியிருக்கு சில வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சில வாத வாத பேசுகிறத்துல அறிமுகப்படுத்திருக்கு கணக்கு கொஞ்சம் சில அறிமுகப்படுத்துருக்கு இதான் முடிவுன்னு கா நான் சொன்னான்னா நான் போக முடியுமா அவனுடைய அறிவு விருந்திருக்கேன் இல்லை ஆனால் இது நமக்கு புரிஞ்சிடும் ஏன்னா இது லௌகிகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் இது புரிய இது புரியணும்னா கொஞ்சம் விசாரம் அதிகமாக வேணும் அந்த கடன் சுத்தமாக வேணும் அப்படி இல்லைன்னா புரியாது இவ்வளோ கெடிசாக இருக்கு இப்படி நீங்கள் கெடிசாக சொல்றீங்க புறநாளங்களில் கடல் ஒருவர் தான் ஆர்வம்தான் சொல்லப்பட்டாங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க வாஸ்தவம் தான் அவங்க சொல்லுன்னு செயலொன்று வித்தியாசமாக இருக்கேன் நம்மளது அப்படி இல்லையா சொல்லுன்னு செயலாம் சரியா இருக்கேன் சொல்லுறது அல்ல இல்லை இடமே இல்லைங்கிறான் அப்புறம் சிவத்திர மட்டும் தான் ஒட்டிட்டு இருக்கேங்கிறான் அப்புறம் இந்துக்களுடைய உருவங்கள் இல்லைங்குறான் அப்போ குட்டி விட்டு தானே இருக்கு எங்கள விளக்கம் இல்லாதான் அதே போல நம்ம சமயங்களும் அப்படித்தான் சிவருமான் எங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ விஷ்ணு காளி இதெல்லாம் கிடையாதுங்க அப்படி விட்டு விட்டு இருக்க அர்த்தம் இதே மருத்துவம் ஆகணும் சொல்றேன் நாம என்ன சொல்றேன் வகையில் கைதான் சொல்லது கைய உள்ள பாருங்க அந்த அபிமானம் வந்து எங்க சொட்டாலும் என்ன சொல்ல முடியுமா சொன்னா என்னவா அப்படின்னு சொல்லுமாட்டா மனதை சொல்லுமாருந்த அரசைய சொல்றாங்க தலை சொட்ட எனக்கு என்னவா தலையா அப்படின்னு சொல்ல முடியுமா உச்சமும் உள்ளங்கால் வரைக்கும் நான் என்பது உருவனா பல ஒரே ஆள் தான் தலை வேறாது கால் வேறா கை வேறா சொல்ல போமா என்ன உறுப்பு வெவ்வேறுதான் செயல்பாடு வெவ்வேறு தான் உருவம் வெவ்வேறு தான் செயலும் வேறு ஆனாலும் ஏகமா ஒரு அபிமானி இருக்கான் அதே போல எல்லா இடங்களிலும் உள்ள பஞ்சபூதம் பஞ்சபூதம் காரியங்கள் எல்லாம் வெவ்வேறு தான் வெவ்வேறு செயல்பாடுகள் தான் ஆனாலும் கூட நீ எந்த பாதை சொன்னாலும் கடம சொம் கனமன்றும் நீங்க கல்ல வச்சு கும்பிட்டாலும் மண்ணை கும்பிட்டாலும் கும்பிடுறேன் இல்ல பொம் தெய்வத்தை கும்பிட்டாலும் ஆம்பளை தெய்வத்தையும் அந்த ஒரு தெய்வம் தான் இல்ல துலுக்கம் செய்வது கும்பிட்டாலும் அந்த தெய்வம் தான் மற்றவனுக்கு திரு வச்சு அதுவும் தெய்வம் தான் அதனால நமக்கு அந்த பேதம் உண்டாகிறது இல்லை அது தெய்வத்துல தைத மத்தில அவங்க வந்து நடராஜா பெருமான் கோயிலு அந்த வீர தீவிர செய்வதற்க வைனவர்கள் விசீரட்சி தான் போவாங்க இப்படி பார்க்கப்படுது நடராஜா பா தீட்டு சமணர்கள் அப்படி இல்லை சைவன்னு சொன்னால் தீட்டு வந்துடுமா கேட்ட மட்டும் கேட்டதுனால தீட்டு வந்துடுமா சே அப்புறம் என்ன சொல்கிறான் அறுக்கடை எல்லா எல்லா இடமும் இருக்காங்கிறான் அருக்கடி எல்லா இடமே அப்புறம் சைவம் சிவன் சொன்னா அவருக்கு வந்துடுவான் அப்ப சிவன் ஒழிஞ்சு போச்சு இஸ்லாம் மதம் இல்ல ஒலியும் போறதுதான் இலைக்கு போதேன் மாட்டை போட்டு கிடக்குறாங்க எது நடக்கு அது ஒரு காலம் அப்படி இந்து மதத்துல அத்வைத கொள்கையில நீளமா இருக்கு ஒரு பல்லாறு நேரத்தில் இருக்கு எந்த போட்டியிருந்தாலும் ஊர் போய் சேரலாம் இல்ல இல்லையா முன்னாள் போட்டியா சேரலாம் இருக்கா இருந்த அப்படி போல எந்த உருவத்தை வணங்கினாலும் கூட அந்த ஒரு காலபுரம் தான் வணங்குறீங்க பலபுரம் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன் இந்த மதவாதிகள் என்ன பண்றது எங்க வைஷ்ண சம்பிரதாயத்தில் உள்ள கணபுரான் தான் எல்லாரும் கடவுள் அதான் சொல்லியிருக்காரு அங்க கானபுரம் சொல்லுங்க இவங்க வைஷ்ண சம்பிரதாயத்தில் ஓடிக்கிட்டாங்க தந்தை வந்தாங்கிற இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்துக்கள் மற்ற மதங்கள்லே இருக்கு அகச்சாமையிலே புரட்சி எல்லாத்தையும் நான் இப்படித்தான் அதே மதத்தை விட அந்த கருத்து கிடையாது நீ எதை வேணால் கும்பிடப்பா ஆனால் கும்பிட்றவன் சர்தா பக்தோடு கும்பிட்டா பழனும் இல்லை இல்லைன்னா பழம் கிடையாது நான் அதான் முக்கியம் அதனால உருவங்களில் ஆகிரகம் கிடையாது என்ன அவரு கடவுள் அருவனையான அன்பு குருவனாக வரும் என்பது மாவரே சொல்லுமே அவரையா பல குருவனாக தோற்றுகிறார் அவன் சொல்கிறான் அருவமே ஒன்றிய ஒரு ஆகவே ஆகாதங்கிறாங்க ஒரே பிடியா அப்ப அது உருவ கணவனே கொம்புறவன் கொள்ளு அப்படிங்கிறாங்க என்ன உலக நம்பிக்கை அதை மூடத்த மூட நம்பிக்கைன்னு இதெல்லாம் கற்பிக்க அப்படி இங்க அதான் சொல்ற சொல்ற சரி உலக என்ன கருத்துன்னா அப்ப கேட்கலாம் கவரது இல்லை அதனால அது விட்டுறது அதனால கொள்கை ரீதியாக அது இருக்கு வழிபாடு ரீதியாக நம்ம ஒத்துக்கிற மன சம்மதிக்கிறது இல்லை அந்த வழிபாடு ரீதியில் சொல்லப்படுது அதனால கொள்கை ரீதியா எல்லாத்தையும் இருந்தாலும் கூட வழிபாடு செய்றதுக்கு எடுத்துக்கலாம் அது எந்த உருவத்தில ஆக்கிரம் இருக்கோ வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு சொல்லுவேன்னா ஜென்மாந்திரம் உருவத்தில ஆக்கிரம் அந்த மனசுக்கு இருக்கு கல்யாணம் பண்ணுவோம்னா பல பெண்களை பாக்குறாங்க எல்லா பெண்களா கவர்ச்சி இருக்கு மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு பெண் வந்தா பிடிச்சி ஆஹ் அதே பெண் இருக்கு அப்படிங்க பிடிச்சா பார்த்தா பிடிக்கிறது இல்லை ஏதோ ஒரு மாப்பிளை வந்து நல்லா இருக்கு அதே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்குறது ஏன் ஜமா தொட ஒரு மாப்பழ பெண்ணு கட்டி வச்சா படிக்கிறாரு சம்பந்தப்பட்டது பாருங்க அது கண்ணகரையாடு சரி குரங்கமா இருந்தாலும் ஒத்துக்கிறான் போச்சு ஜென்மான் ஒத்துக்கிறான் ஊ ஊரில் பார்க்கலாமே பொறுத்தமே இருக்கான்னு சொல்லுவாங்க பொருளவு வாழ்றாங்க பொறுத்தவருக்கங்கிறாங்க கேள்வி போகிறாங்க பார்க்கலாம் இந்த பிரியாணம் பண்ண பார்க்கலாம் இல்லை அவங்க புரிச ஒரு மாதிரியாக இருக்கா பொண்டர் ஒரு மாதிரியா இருக்கு ஒத்துப்பா தான் போகிறாங்க என்ன இங்கே கருத்தோற்றுமை இந்த ஜென்மத்தில் இல்லை முழு ஜென்மத்தோட வாசனை முழு ஜென்ம வாசனையில அவர் ஒத்துப்பா தான் போகிறாங்க அவ்வளோதான் நமக்கு வேண்டியது நமக்கு எப்படியோ மன உறவு பாரு சோகம் தோற்று அவ்வளோதான் விஷயம் சுகத்து ஒருத்தருக்கு மன ஒரு பாடு வேணும் ஒருபாடு கிட்டது அவங்களுக்கு அந்தஸமாக இருக்கட்டும் நம்ம ஏற்றுக்குவோம் நல்லா அழகாக படமெல்லாம் நிறையா கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தண்டை கொடுக்குறாங்க ஏன் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணுக்காக இல்லை ஜென்ம தொடர்பு பணம் அவனுக்கு பணம் குறைஞ்சாலும் அழிஞ்சு கொண்டு போடுறான் பெண்ணை கொண்டே கொடுப்போடான் அப்படிங்கிறான் இல்லை எழுப்பிங்களும் போயிட்றான் இப்போ பெரிய இடங்களில் தான் பெரும்பாலும் இருக்கிறது இப்போதுனால என்ன தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னால் எது கவர்வோ அதை பிடிச்சுக்கலாம் தெய்வத்துல எந்த கவர்ச்சி எந்த உருவத்திலும் பிடிச்சிக்க அதன் மூலமாக நீ வழிபாடு பண்ண அந்த காலமும் ஏத்துக்கிறாரு மனமத கவர்ச்சி இருந்தா ஏத்துக்கோ கவர்ச்சி இருக்கு யாருக்கு இருக்கு பண்ணிக்கு இருக்கு இருக்கு நாய்க்கு இருக்கு அது வழிபாடு பண்ணிக்க வேண்டும் உங்களுக்கு இல்லையே மனசில் இருக்குமா இருக்காது அது உணவு இருக்காது அதையும் விரும்புவது நாம அப்படி விரும்பக்கூடிய நிலை இல்லை இருக்கக்கூடிய நிலை இருக்கோம் ஆனாலும் கொள்கை ஏத்துக்கணும் அது நிறைவே ஐசாட்சியன்னு பிரம்மன் தான் காலபிரமம் தான் அது அறுவடை அம்சம் தான் அதை ஒத்துக்கணும் ஆனால் வழிபாட்டுக்குரிய பொருள் அல்லது எல்லா உணவு பொருளா கூட எல்லாம் சாப்பிட முடியுமே நம்ப ஐயா நல்லதுதான்ப்பா எனக்கு உடம்பு ஒத்து போகாது அது தள்ளுபடி பண்றோம் இல்லையா வேண்டாம்னு சொல்றோம் இல்லையா உடம்புக்கு ஒத்து போகலையா அது எல்லாம் ஒரு உடம்பு தானே எல்லாம் ஒரு உணவு தான் அப்புறம் அது பாகுபாடு இருக்கத்தானே செய்யுது அதுபோல எங்க இருந்த பிரம்மந்தான் காலபிரமந்தான் ஆனாலும் கூட மனதில் சமையா அதை ஏற்றுக்கொள்ளணும் வழிபாட்டுக்கு அந்த கருத்துல இருந்து நான் கருத்து அது அத்தித கருத்துக்கிறாங்க இதெல்லாம் பெரிய சிக்கல் சத்து குணம் சரஸ்வதி தேவி தமகுணம் லட்சுமி ரஜோகுணம் பார்வதி காளி மூணு சக்திகள் பிரிக்கிறோம் அதுவும் உபாசன தெய்வங்கள் தான் சக்தி பேதங்கள் சரி ஜீவராயிருந்து அந்த சக்தி பேதங்களோடு கூடி இவர்களாய் இருக்கிறோம் திகள் இவருடன் சரியதாய் இலக ஞான யோகங்களை இவர்களோடு கூடி நமக்கு ஞானம் யோகம் இவெல்லாம் சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்கின்றன அது திகள் விளங்குகின்ற அயங்கரன் கணேசர் வேலவர் முருகன் ஆதின நூதனே இதெல்லாம் புதிய சுவர்கள் ஈஸ்வரன் காரிபெருமகள் மூன்று ஆறு பேருக்கு ஏற்பட்ட கூடிய இவங்கள்லாம் பேர் புதிய மிக கருது இவரில் இப்படி மேன்மையாக கருதக்கூடிய இவர்களில் பாதியாய் நூதனேஸ்வரர்கள் அவர்கள் நூதனேஸ்வரர் மிக கருது மேன்மையாக கருதக்கூடிய இவரில் இவர்களில் இவர்களை இவர்களாய் சொல்லப்பட்ட மேடம் இவங்கன்னா ஆற்றல் மிக்கல் பிரகாசிக்கின்றது சண்டி சண்டி சாதி கன யோகம் இவர்களுக்கெல்லாம் பாதிதா ஆற்றலாம் மிக கருதி இவரில் இவர்களிடம் நாம் எப்போ திடமா இருக்கும் யார் ஐஷா சேர் திடமான நமிழ் நம்மிடத்திலே அவர்கள் அது மேல சொல்லப்பட்ட அந்த தெய்வங்கள் ஓர் ஓர் கால் காலந்தனில்ல காலந்த சேர்த்தலில்லாம் உற்பத்தி ஆகிறாங்க சமயத்தில் நம் உற்பத்தி ஆகிறது அறியதில்லை இவர்களும் ஒரு காலத்தில் உதிப்பதால் உண்மை இவ்வளவு உண்மையான தெய்வங்கள் அல்ல என்ன உயர்வம் அகண்ட சித்தரு சுத்திருவம் ஆகின்ற நாம் நாம் எப்படி இருக்கோம் மேன்மை பொருந்தியாக அகண்டதாக கண்டமில்லாமல் அறிவடிவாக இருக்கின்ற நாம் உருவி பொருந்திய நிரீசரன் நாமே ஆனால் நாம நிரீஸ்வரன் பெறோம் ஈஸ்வரன் நாம் இல்ல இது ஈஸ்வரனுக்கு அடித்தான செய்த சம்மந்ததுனாலே பல்வேறு உருவங்கள் அடைஞ்சிருக்கான் ஒரு காலத்தில் தோற்றி அந்த காலங்க வர வரைக்கும் இருந்துட்டு போயிடுவாங்க எப்படி ஒரு தடாகம் பண்ணால் கலங்கும் போது குமிளிகள் ஏற்றோற்றும் பெருசு சின்னதெல்லாம் தோற்றம் சிறிதுதான் இருந்துட்டு போயிடும் அப்படி போல மயின் சம்பந்தம் ஏற்பட்ட உடனே பல்வேறு நாமரூபங்கள் உண்டாகின்றன அது உண்டாகிறதில் பெருசு சின்னது இருக்கு அந்த பெருசு சின்னதுதான் இந்த உப்பு அந்த பெரிய காலத்திலும் உற்பத்தியாகி இருந்து நாசம் அடைகிறது ஆனால் நாம உற்பத்திக்கு முந்தைய திதிக்கு திதி காலத்திலும் நாசம் ஆன கிரகம் இருக்கிறோம் அதனால நாம் ஈஸ்வர சம்பந்தத்திலே சம்பந்தம் இல்லை நமக்கு ஈஸ்வரன் அல்ல நான் என்று இந்த பாட்டில் ஆய் சங்கரர் மாய மாயா சம்பந்தம் எல்லாம் நம்முடைய உண்மை சுவரமாகியாக அந்த லட்சியானந்த கிடையாது என்று இந்த நிச்சயம் வரணும் இந்த நிச்சயம் வரும்போதுதான் ஜனஞானம் பேரு இதுதான் மயக்கத்துக்கு விடுபட்ட நிலையின் அர்த்தம் இந்த ஒரு அபியாசம் பண்ணுங்க என்று சொல்லுவார் தொழில் தன் ஜீவன ஜீவனாச்சரி பொருள் தன் பிரதிதா பாசன் அவனளவில் ஜென்மனற்மற்றே பாவமரு சித்த சுத்தியை உற்று பாசனை பல ஜென்மம் உற்று உற்றவதனால் பகருமேகாக்கிரமடைந்து சாதனமுளுடன் பல தேசிகனை உற்றே தாவர் சிறவன மனநமே நிதித்தி ஆசனம் சமாதி சாட்சா தடையறச் செய்துருமஞான பஞ்சவித தகுப்பிரமும் தவித்தேன் ஜீவத்துவம் கேட்டு செரிகின்றதால் யாம் நிர்ஜீவன் என்ன தெளிவுடன் அறிந்து கொள்ளே ஜீவன் என்ற பான் நமக்கு இருக்கு எதனால சொன்னா இந்த ஜாக்கிர முதல் மோட்ச பரியந்தும் சரீராதிகளிலே நான் நான் என்று விவகாரம் பண்ண ஜீவன் பேர் ஜீவித்து கொண்டிருக்கிறான் ஜீவன் பேர் மோட்ச பயன் ஜீவித்துக் கொண்டிருக்கான் அப்போ மோட்சம் ஜீவனம் கிடையாது அதனால இந்த ஜீவன் வேறு இந்த ஜீவத்துவம் போறதுக்கு சிவனமான செஞ்ச பறவை போயிருது போன பிறகு எப்படி இருக்கு நான் ஜீவன் அல்லன் நான் சச்சானந்த பரவம் நிச்சயம் பாட்டு வளர்க்கலாம் ஜீவன் நல் தொழில் தனில் ஜீவன் ஏற சொல்வது தொழில் தான் காரணம் கர்த்தா பக்த தன்மையால விவகாரம் பண்றேன் அத ஜீவன் எதுக்கு வந்தது அப்படின்னா அவளை சம்பந்தப்பட்ட அவித்தை தண்ணில் ஜீவன் யாரு அவித்தையில பிரதிபிம்பா அதனால அவனுக்கு சிதாபாசன் என்று சொல்லப்படும் சித்தாபாசன் சித்து போல தோன்றி சித்திரச்சை மின்மையினால சித்தாபாசன் பேர் கண்ணாடியிலே நம்ம உருவம் தோற்றுது நம்மரும் அப்படியேதான் இருக்கு ஆனால் நம்ம ஆகுமா தோற்றா மாத்திரம் அது அது போல பிரம்மஸ்வரூபத்தினுடைய பிரதிம்பம் ஜீவன் தான் ஆனா பிரம்ம லட்சணம் கிடையாது சித்து போல தோன்றி சித்திரட்சணம் சிதாபாசன் அப்படி சிதாபா சிதாபாசன் அவன் அளவில் அவன் என்ன செய்யறான் அளவில் எத்தனையோ ஜென்மங்கள் ஒரு ஜென்ம ரெண்டு அளவில் ஜென்மம் எடுத்து நன் கர்மம் புண்ணிய கர்மங்கள் செய்து பாவம் அரு சித்த சுத்தியை உற்று அந்த புண்ணிய நிஷ்காம பண்ணியத்துனால நிஷ்காம வச்சுக்கணும் அதனால பாவம் அரு பாவங்கள் ஆசை செய்யக்கூடிய சித்த சுத்தியை பெறுகிறான் உபாசனை பல ஜென்மம் உற்றுவதனால் அது மட்டுமே பல ஜென்மங்களை உபாசனை செய்யலாம் மூர்த்தி வழிபாடு செய்து அந்த மூர்த்தியுடைய அனுகிரகம் பெறுகிறான் காலப்பரவம் தான் எல்லாம் எந்த மூர்த்தி நீ உபாசன காலப்பிரவம் அந்த பாவனை வரும்போது அத்தியத்து வர்றான் இல்ல இல்ல எங்க பிள்ளையா தான் நல்லது முருகர் கெட்டதுன்னு சொல்ற வரைக்கும் என்ன பக்குவில உபாசனை பல ஜென்மம் முற்று அதனால அதுல பல ஜென்மம் செய்யணும் அப்படி செஞ்சாக பகரும் ஏகாக்கிரம் அடைந்து அப்ப மன உருவாடையும் இப்ப நீங்க எல்லாம் ஓரளவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா ஜென்மாலும் செஞ்சதுன்னு வச்சுக்கணும் ஜன்மது அல்ல ஜன்மது தொடர்பு இல்லைன்னு வரமாட்டேன் சாதனம் சொல்லிருக்கு நூதனையே உள்ள நுழையாது நுழையமாக பூஜன்மங்கள் கூடி புனிதனாக போடன ஜன்மம் பல ஜென்ம சொல்றாரு ஒரு ஜென்மம் இல்லையே சாதனமுடன் பரம தேசிகனை ஒற்று சாதனங்களா அதிகாரம் ஆக முடியாது இந்திராலும் பௌன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவணம் ஒன்று அடைந்தவையில் சைத்திரா புடுப்போல் விரும்பி பௌமொரு ஞான தீர்த்தம் படிஞ்சிடலாம் பதிலானே அது உத்தமதியாக சொல்லப்பட்டல அப்படி போகும்போது அவனுக்கு சாதனங்கள் இருக்குன்னு அர்த்தம் ஜென்மாந்திர சீருக்கு அப்புறம் விருத்தி பண்ணிக்கிறேன் சாதிப்பார் உலகில் இல்லை அதனால் எந்த நாள்கள் அடைந்தவர்கள் கருவுண்டாகும் அப்படிங்கிறார் அதனால பரம தேசிகனை விட்டு தாவையில் காவுன்னா நீங்க போறது இல்லைன்னா இல்ல நீங்க சிரவணும் அந்த குழந்தை வேதாந்தான் தினசரி படிக்கணும் தினசரி படிச்சுக்கிட்டே இருந்தா கொஞ்சம் தங்கும் அப்புறம் ரெண்டாம் முறையும் கேட்கணும் அதே டேபிள் கார்டை வச்சுக்கோங்க சொல்றதுங்கள ரெண்டாம் முறையும் கேளுங்க காவையில் நீக்கமில்லா சிரவணம் மானம் மானம்னா என்ன அர்த்தம் வேத பாதக சாத வித்தாலே பத்தி நிச்சயம் பண்றது அதாவது ரெண்டு பேருக்கு மொத்த மாணவர்கள் கட்டாயம் சொல்லுவாங்க ஏன்னா ஊர்வலம் பேசிட்டு இருக்கேன் அப்படி ஒரு பழக்கம் பண்றதுக்கும் இது பல முறை தான் அது சம்மதிக்க மனசு இதை நாமத்தை நீக்கி பார்க்க முடியாது மைக் என்ற நாமத்தையும் அது சத்தத்தை பெரு என்ற தொழில் க்னியையும் இது நீளமாக கருப்பாக இருக்கிற நீக்கி பார்த்தேன் மைக் இருக்கிறது உலக இன்மா அதனால இந்த மைக்கு பிரமசுரவந்தான் அப்படின்னு இதை வித்தியாசம் இப்படி செய்யணும் இந்த மேஜை என்ற நாமத்தையும் நீண்ட சாதனமாக இருக்கிற ரூபத்தையும் இது பல பொருவதற்கு ஆதார கிணியையும் இதனை நீக்கிப்பட்ட நாமியை நீக்கி இருக்கிறது மேஜை விளங்குறது மேஜை சோகமா இருக்கிறது சச்சி ஆனந்த எல்லாவற்றிலும் சச்சிதானந்தம் இருக்கு நாமரபு அப்படி பார்க்கும் போது எஞ்சி இருக்கிறது ஒன்று தான் அது நாமரபல் அநேகம் அது தள்ளத்தக்கது இது வளரத்தக்கது என்று பார்க்கறது நித்திய அரசு இதை செய்யணும்னா மன சம்மதிக்கிறது இல்லை அது அபியாச பலத்தினாலும் சம்மதிக்கும் சும்மா இருக்கும்போது ஏதோ ஊர்வம் உலகம் தான் மன சம்மதிக்கும் முடியாது இது சம்மதிக்கிறது இல்லை ஏன்னா அபியாச பலம் இல்லாததுனால பலம் வர வரை சம்மதிக்கும் இதில் கிரியை ரெண்டு விதம் அனுகூல கிரி பிரதிகூல கிரி நெல் அனுகூல கிரியை நம்ம இருந்தாங்க சுகம் கிடைக்கும் பிரதகூல கிரிய இருந்தாலும் சுகம் கிடைக்கும் பிரதிகூலம் நீக்கும்போது சுகம் அனுகூலம் கொள்ளும்போது சுகம் நாயை வருதுன்னு வச்சுக்கோங்க நாய் என்ற ரூபம் கிரிகை மூணு இருக்கா இருக்கிறது கேக்கலாம் கடிக்கு வரும்போது கிரியை ஒரு கரண்ட் அடிங்க ஓடுது இல்ல ஆஹ் அடிச்சுட்டேன் திரிக்கிறாக்கி அடிச்ச உடனே அப்ப பிரதி கூலக்கிரியை நீக்கியாச்சு அனுகூலக்கிரியாது ஓடும்போது ஓடும்போது அனுகூலங்கிறியை நம்ம கடிக்கிற பிரதிகூலக்கிரியை பிரதகூலகிரியை நீக்கிட்டோம்னா அனுகூரியா சுகம் கூட தோற்றுறது நமக்கு அப்ப அதனால ஒவ்வொருலையும் அனுகூல கிரியை பிரிதூல கிரி வந்து இருக்கு அந்த பிரதோகூரையை நீக்கணும் அனுகூல கிரியை பிடிச்சிக்கணும் பாம்பு வருது பாம்பு கண்டா அது சச்சியான பருவம் தான் பாம்பு பண்ணால் பயமா இருந்து சச்சியான சொல்றீங்களே அப்படின்னா அந்த பாம்பு உதாசம் விட்டுருக்க தேனா போயிடும் அடையே இப்போ நம்ம ஒன்றும் பண்ணி போயிடுச்சு அப்படி இல்லை உங்களுக்கு கொண்டு போடுங்க நான் கொண்டு போட்டேன் கொண்டு போட்டேன்னு தைரியம் வருது இல்லை அப்போ சந்தோஷம் வருது இல்லை அப்போ பிறகுல கிரி நீங்க போய் அணுகூலக்கிரிய ஆயிடுச்சு எப்படின்னா செய்யலாம் அதுபோல் எல்லா பொருள்கள்லையும் அந்த நாம ரூப கிரி சாஸ்திரம் சொல்லப்படல கிரியை சேர்த்துக்கணும் அதுலேயும் பிரதமையும் அனுகூல கிரியும் சேர்த்திக்கணும் அப்படி சேர்த்துக்கிட்டாக்க அனுகூல கிரியையை கொண்டு பிரதிபுளிய நீக்கி பார்க்கும் போது சச்சோ சிச்சும் ஆனந்தம் எங்கிருக்கு இப்படி பார்க்கும்போது எல்லா உருவங்களையும் அதான் இருக்கும் அப்ப எப்படி சொல்றோம் பார்க்கும் போதுதான் பார்க்க முடியல பரமன் கான் அம்மானே பாராமல் பால்பட்டியன் அம்மானே சொல்லுங்க அந்த பாவலையா நீத்தியாசனம் பேரு இது புறத்தே நீத்தியாசனம் அகத்தியே மதியதான் ஒவ்வொரு எண்ணத்திலையும் நாமரை பத்தி நீக்கணும் நம்மளுக்கு பிரமந்தான் என்று பார்க்கணும் அது உள்முகம் அகம் அப்படி செஞ்சு செஞ்சு அபியாச பலம் இருந்தால் அப்படி எப்படி இருக்கும் கண்ண மூடியோ மூடாமையோ மனதில் நினைச்சாலும் இருக்கும் வெளியே பார்த்தா பிரம்தான் இது அபியாச பலம் அப்படிப்பட்ட ஒரு அபியாச பலம் செய்யறதுக்கு சிரவணம் பலம் இருந்தால் அது சித்திக்கும் அது சித்திக்க அதனால சொல்றார் தாவியல் சிரவணம் அதனுடைய பலத்தினாலே மரணம் அதனுடைய பலத்தினாலே நித்தியாசனம் அப்புறம் அதுக்கு பலத்தினாலே சமாதி சமாதியை ரெண்டு மூணு வரை பிரிச்சிருக்காங்க அத்திதா பாவனா ரூபம் அத்தித அவசான ரூபம் ரெண்டு அதில் சத்தான வித்தம் சத்தான அணுவித்தம் அதில் அத்தித பாவனா ரூபம் அத்தித அவசான ரூபம் என்று நிரூசி ரெண்டு செவில் ரெண்டு அப்படி ரெண்டு மன ஒழுக்கத்தின் அளவில் உள்ள போகுது உள்ள போகும்போது ஒழுக்கத்தினுடைய தாரசம் சொல்றதுக்காக பிரிவினை சாட்சா தடைய செய்து பிரதிபந்தங்கள் வரும் லயம் கசாய கசா சாத்திரம் சொல்லக்கூடிய நாலு தலைகள் வரும் சாத்திரம் சொல்லி இருக்கும் அது தடை தடை இல்லாமல் செய்து அஞ்ஞானமும் பொருந்திருக்கிற அஞ்ஞானமும் பஞ்சவித தகு பிரமும் நஞ்சான் நம்மளை அஞ்சு விதமாக மயக்குது பஞ்சபிராந்தின் நீங்குது சமதி நீங்கும் பஞ்சபிராந்தாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி நிகழ்த்தி சத்தியமென்ற ஜெகமனல் கரிதலை நான் என்ன கர்த்த போத்தாவும் தான் என்ன்தானும் கடவுளும் கருதல் சித்துருவாய் இருந்தும் நான் ஆரோச்சி அரிய என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே கர்த்தா போக்தா தன்மை அப்புறம் சத்தியம் இந்த உலகம் சத்தியவெந்த உலகம் என்று பாக்குறது சித்துருவா இருந்தும் நான் சிவமாகிறது திஷ்ட்டு அதெல்லாம் பார்த்து விசாரம் பண்ணி நீக்கும் போது பிரமமும் தவிர்த்து இங்க பிரமம் மயக்கமான் அர்த்தம் பிரம்மம் என்னால் பரபரம் இருக்கும் பிரமம் அண்ணா மயக்கம் தவிர்த்து ஜீவத்துவம் கெட்டு அப்ப ஜீவத்துவம் போயிடுது இந்த விவகாரம் எல்லாம் பண்ணி முடிஞ்ச போல ஜீவத்துவம் இருக்காது இல்லைன்னு சொன்னாக்க என்ன இருக்கு சைதன்யமாக சேர்கின்றதால் கண்ணாடியில் நம்ம உருவம் தெரியுது இந்த உருவம் வாஸ்தமான உருவம் அல்ல நம்முடைய உருவம்தான் உடம்பு முகம் இதுதான் வாஸ்தவம் இது தோற்றம் நிச்சயம் பண்ண அது ஆக்கிரகம் போயிடும் இப்போ நம்முடைய உடம்பு நம்ம ஊர் வந்து ஆக்கிரகம் இருக்கும் அதுபோல இங்கே ஜீவத்துவம் போச்சுன்னா பிம்ப சைதன்யம் அதிஷானமாகிய சைதன்ய சித்து மாத்திரம் அதான் அது மட்டும்தான் எஞ்சிருக்கிறது செரிகின்றதால் பொருந்திருக்கிறதால் யாம் நிர்ஜீவன் ஜீவன் அல்லன் என்னவே இந்த பிரகாரமாக தெளிவுடன் அறிந்து கொள்ளையே இது விளக்கமாக அறிந்து கொள்வாயாக ஆக நாம் நிர்ஜீவன் ஜீவன் நான் ஜீவனங்கிற பாருக்கு பந்தம் தான் பந்தத்தினால துக்கம்தான் ஜீவபாவனையை போய் நிர்ஜீவன பானம் வரும்போது சுகம் விடுதலை அப்புறம் நிஜீவன் பாவனை எல்லாத்திலயும் இந்த மாதிரிதான் அப்ப நிஜீவன பாவனை வந்த பிறகு என்ன இருக்கு பந்தத்தை ஈடுபட்டவங்க நிச்சயம் உண்டாகுது அப்ப நான் மட்டும் தான் இருக்கிறேன் சச்சியானந்தபுரத்தில் சரீரம் உட்பட எல்லா சீரங்களும் போக்குவரத்து செய்கின்றன சச்சியான பவன இருக்கிறேன் என்ற பவானந்த இடப்படும் அப்படி திடப்படும் போது அகண்டாக பேர் அகண்டாக அவ்வளவு திடமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அஞ்ஞானம் அதன் காரியமாகிய நமர பஞ்சத்தில் உள்ள ஆக்கிரகங்களும் போயிடுச்சு பவானபுரமே விடுதலை அதுதான் சச்சிதானந்தபுரமும் நிலைத்திருக்கிறதுனால விடுதலை ஆயிடுச்சு அப்பவே விடுதலை யலாசி போய்விடுதல் இங்கேயே இந்து சரீரத்தில் இந்து ஜென்மத்தில் இப்போதே இந்த நிச்சயம் வந்தது இப்போதே தான் இப்போதே வந்த பிறகு எப்படி இருக்கு மனசு விடுபட்ட மனசா இருக்கணும் அது பந்து மனசு இல்லை விடுபட்ட மனசா இருக்கிறதுனால அது மனப்போன ஒழுக்கம் ஏற்படுது அந்த ஒழுக்கம் தான் சமாதி என்றும் சமாதி வெளி வரும் போதும் அந்த ஒழுக்கத்தோடு வர்றதுனால எங்க பார்த்தாலும் சுகமாவே தோற்று அதுதான் பிள்ளை வெள்ளக்கிழமை பிரமானந்தன்னு சொல்றது அத்தகைய நிலை தான் அத்வைத நிலை இது அவனுக்கு சாதபுரம் நானுங்கிற நிச்சயம் வரும்போது அப்படியே வளர்த்தனால கிடைக்கும் இது விசாரணை தான் இது ஒரு பைசா செலவு இல்லை பணமே ஒரு பைசா வேண்டாம் மனம்தான் வேணும் நாமும் சொன்னால் பணத்தை வேணால் கொடுத்துருந்தப்போ மனத்தை கொடுக்க முடியாங்கிறோம் மனம்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது பணம் வேணால் தந்துடுறேன் எத்தனை லட்சம் வேணுமோ தந்துடுறேன் பணம் இருக்கு இது பணத்துக்கான படிப்பு இல்லை இதெல்லாம் வெளிமுகம் படிப்பதான் லஞ்சம் கொடுத்து சேர்றது லஞ்சம் கொடுத்தாக்க பத்து லட்சம் கொடுத்தா பத்து கோடி சம்பாதிக்கலாம் அங்கே இங்கே அது கிடையாது இங்கே ஒரு பைசா செலவு இல்லை ஒரு பைசா செலவில் வித்தைக்கு ஆள் கிடையாது கோடிக்கான செலவு படகு வித்தைகளில் ஆள் இருக்கு நிறையா ஏன் புறமுகம் வெளிமுகம் அப்படி வெளிமுகம் இருந்தாலும் அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் ஆகவே பக்குவிகளுக்கு தான் இந்த அதேதொழியா பக்குவிகளுக்கு அதிகம் கிடையாது ஆகியோடைய ஆனந்தம் ஏற்படுகிறது இதுதான் அத்வே சொல்லப்பட்ட மகத்தான லாபம் சரதுக்குன்னு பிரமானந்த பிராப்தியதான் அதுதான் பிள்ளை விளக்க பிரமானந்தம் பழைய காலத்தில் நீர் எப்படி இருக்குமோ அப்படி போலன்னா அது எப்படியா வருமே இப்படி தான் வரும் விசாரத்தினால தான் வரும் இல்லைன்னா வராது பலன் இங்கேயே தான் எங்கேயும் போக தேவையில்லை அங்கே போனாலும் பயமாக தான் இருக்கு பயமா உலகத்துலமாச பயமா எ பிரகிரு சங்க சங்கை பிரகிரு குண துண்டு மணி நிற்கையில் விரவு கைராஜிகளை அன்றிய சர்பாதி மேவாஜின் வாக்குமாத்திரம் விளங்கும் உளப்பகுதி பிரமத்தை விட வற்பம் வேறிலும் திறனவோ கனவோ ஜகமியாவும் அதை அறிகின்ற சித்தாக வழிதல் கண்டும் சித்தின் வேறாயவனான் அவன் ஆன்மபிரமத்தே செய்கின்ற பாவி என்றும் பரமிலவை குரு என்று கண்டவன் பரபிரமன் என்றும் வேதம் பண்ணலாலும் திரபிரமாகின்ற நாம் பகாரும் அர்ச்சனாவில நாற்பத்தி பாட்டு நிஷ்பிரகிருதி முன் பாட்டுல நிர்ஜீவன் சொன்னார் நிர்ஜீவன் ஜீவன் ஆனவன் நிர்ஜீவன் ஆகணும்னு சொன்ன என்ன வழிபுற சொல்றா பாத்தீங்களா முன் ஜென்மங்கள்ல செஞ்ச புண்ணிய சேஷம் அது சாமண்யமாக இருக்கணும் அதனால் மனதோஷம் போய் சா உபாசனை செய்யணும் போய் ஒரு சாதனங்கள் உடையவனாகி குரு மூலமாக திருமணம் நித்தியாசனம் செய்து ஞானம் அடைந்த பிறகு ஜீவன் முத்தனாகிறான்னு சொல்லுவோம் நிக்கமான்னு சொல்லுற அப்படிப்பட்ட கிரகம் இருக்கு அதுவே பஞ்சபிராந்தி போகுது இவ்வளவு செஞ்சால் ஜீவத்துவம் கேட்டு வெம்ப செய்த செய்தின் சித்தமாத்திரம் அதி செல்றிஞ்சிகளக்கிறார் பிரகிருதி இன்மை நிஷ்பிரகிருதி இழக்கணும் பிரகிருதி இல்லையே என்று சொன்னா அது பிரகை சாங்கியன் பெரு சங்கை சாங்கியன் கேட்கலாம் ஜீாதியை பிரகிரு பிறப்பி ஜீவேதங்கள் அதற்கான ஒரு பஞ்சபோதங்கள்லாம் உற்பத்தி பண்ணும் போது அந்த பிரம்ம நிஷ்பிரகதி ஆகும் என்று கேள்வி சொல்ற விரவு கயிராதிகளை அன்றிய சர்பாதி மேவாது மிஸாரமா இருக்கின்ற கயிறுகள் கயிறுன்னா மரத்தை எல்லாம் சேர்த்துக்கிறேன் கயிறு கிழிஞ்சல் அப்புறம் கானல் எல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த கயிறு இல்லாமல் பாம்பு அப்புறம் காணஞ்செல்வா நீர் கிழிஞ்சு என்ன வேண்டி தோன்றாது விரவு கயிறாதிகளை அன்றிய சற்பாதி மேவாது போல வாக்கு விளங்கும் மூலப்பகுதி பிரம்மத்தை விட அற்பம் மூலப்பகுதி இருக்கே வெறும் சொல் மாத்திரம்தான் வாஸ்தமா கிடையாது பொய் பொய் என்பது சொல் மாத்திரம் தான் சொல்றாங்க ஆகாசத்துல தாமரை தாமரை எடுத்துட்டு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் விற்று பெய் பணக்காரம் ஆயிட்டாங்கன்னு சொல்றான் கேக்குற என்ன சொல்லுவாங்க இது வெறும் பொய்ன்னு சொல்லுவாங்க சொல் மாத்திரம் தான் இல்லையா சும்மா புழுகிறாவே அப்படி அது போல இந்த முளைப்பிரகிரு இருக்கு அது பிரபஞ்சம் பண்ணுது அது ஜீவாதிரி உற்பத்தி பண்ணது சொல் மாத்திரம் தான் வேந்திரத்தில் அது சொல் அதாவது மூன்று காலத்து இல்லைன்னு அர்த்தம் மித்தியன்னு சொன்னா ஒரு கால தோட்டம் உண்டு மத்த முண்டும் பின் இல்லைன்னாலும் அது இல்லைதான் அதுபோல இது அல்லது துட்சத்ருவசி மித்தார்பஸ்து ரெண்டும் சேர்த்துக்கலாம் கைராஜியலை என்றிய சர்பாதி மேவாதி என் போல வாக்குமாத்திரம் விளங்கும் மூலப்பகுதி பிரம்மத்தை விட அற்பம் வேறு இல் என்னும் யுக்தியானும் அதனால பிரம்மத்துக்கு அன்னியமாக இல்லை ஆனாலும் அது அற்பம் அது பொருள் அல்ல என்று சொல்ல இது திற நனவோ கனவு ஜகம் யாவும் உறுதியா இருக்கின்ற அதிரத்தன்மை பிரபஞ்சம் அதை அறிகின்ற சித்தாக அழுதல் கண்ணும் அதை அறிகின்ற சித்தாக அழிதல் கண்டும் அதாவது இந்த ஜாக்கிர சாப்பணம் ரெண்டும் லயமாக ஒடுங்கது அழுதமாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதிகப்பட்ட சித்தின் வேறாய் அறிந்தவன் பார்த்துக்கொண்டிருக்கிறதைக்கு அந்நியமாக அறிந்தவன் ஆன்ம பிரமத்தி செய்கின்ற பாவி என்றும் அதாவது ஜாக்கரசி இதையெல்லாம் வேற பார்த்துக்கள் இருந்தாலும் கூட அதை பற்றி தெரியாமல் இருக்கானே அவர் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்கிட்டவனே ஆன்ம பிரகத்தி பிரம்மத்தி பிராமணவன்னா பிரம்மகத்தின் பேர் இது ஆன்மகத்தின் பேர் ஆன்மாவை கொண்டவன் கொலை குற்றவாளி பாருங்க எவன் யா அஞ்ஞானியோ அவர்னா கொலை குற்றவாளி தான் குற்றவாளி உண்டு அது தண்டானி ஏதாச்சியாக இல்லை சொல்லாதான் சொல்ல தண்ணையே கொன்றவன்றான் அப்படிங்கிறான் தண்ணியே கொண்டாக்கூடிய பாவ தற்கொலை செய்து கொள்ள உண்டு தற்கொலை செய்து கொண்ட அரசாங்கம் தண்டனை உண்டு அதே போல் இங்கே தண்ணியே கொண்ட குற்றம் இருக்கிறது அது குற்றத்துக்கு என்ன தண்டனை இங்கே ஜெயிலில் இன்னும் ஜெயிலில் உலகமே ஜெயில் அது ஜெயிலுக்கு உள்ள புண்ணி பாதிக்கடாக அதான் ஆன்ம பிரமத்தி செய்கின்ற பாவி என்றும் பரமில் அவை யாவும் நமது உருவென்று கண்டவன் பரபிரமம் என்றும் மேலான இல்லாமல் கீழான அல்பமாயிருக்கின்ற அவையாவும் ஜாகசோபனை சுலுத்தி இந்த மூன்று அவசியங்களும் காணக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அற்பம் யாவும் நமது உரு என்று என்று கண்டு அதை எப்படி பார்க்கணும் நாம் அல்ல இருந்தாலும் நமக்கு அன்பமாகவும் இல்லாது கணலில் ஜலம் தோற்றுது ஜலம் இல்லாதான் கணலுக்கு அன்னிமாவும் இல்லாது படுதியில் பாம்பு தோற்றுது பாம்பு இல்லாதான் பாம்பு படுதிக்கு அன்னிமாவும் பாம்பு கிடையாது அப்படி போல பிரம்மத்துக்கு அன்னியமாக பிரபஞ்சம் தோற்றுது அதனால் பிரமத்துக்கு அனிமாவும் இல்லை இப்போ பிரமத்துக்கு இல்லையே பிரமாதான் அதுவும் பிரம்மத்துக்கு பின்னம் என்று சொன்னாக்கா வேறாக இருக்கணும் ஒரு பொருளாக இருந்தால்தான் பின்னமாக இருக்க முடியும் படுதியில பாம்பு வேறுபட்டு இருக்கன்னா பாம்பு பிரிஞ்சு இருக்கணும் படுதியை விட்டு பிரியறது யோகிதை அதுக்கு ஏன் உண்மையான பாம்பா இருந்தாலும் போய் பாம்பு அடுத்த வருஷம் தான் ஆக பின்னவங்க இல்லை அபிணம் சொன்னாக்கா சூரியக்கு விரோதம் ஏன்னா பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் எப்போது அவினா இருக்க முடியாது நேர் விரோதம் இருக்காது பின்னம்னு சொன்னால் அது தனிவசவாக இருக்கணும் அது பொய்ப்பொருள் ஆனதுனால அது பொருளாக ஏற்றுக்கொள்வதில்லை இன்னொரு பொருள் வேறா இருக்கின்றன அது சத்திவசமாக சமசத்தியாக இருக்கணும் இது சமசத்தை இல்லை விஷம்சத்தை அதனால பொருளாக கருதவில்லை அது பின்னம்னு சொல்ல அதி அண்ணாலும் அதி அபிமாவும் இல்லை எப்படி இருக்கு இவருக்கு மாத்திரம் இருக்கு இப்படி பரமியில் அவை யாவும் என்று கண்டவன் பரபரவ